ஓ நமோ ப்ரோமவிதாம்பிரதாயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபரானோமஸ்மி ஓர்ணமூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதேர்ணமாதாயவிஷம் விதாவிதோய் சத்தும் தீர்ம் உபனாசனமுச்சயத்தை உபதேசம் செய்யது இந்த ஒன்பது பத்து பதினோரு மந்திரங்களில் சொற்களை எல்லாம் என்ன சொல்கிறது பெக்யூலியராக உபயோகப்படுத்துறது கர்மாவுக்கு அவித்யான்னு சொல்லுகிறது உபாசனையை வித்யான்னு சொல்லுகிறது நம்ம சாதாரணமாக என்னென்ன கேள்விப்பட்டிருக்கோம் அவைத்யான அஜானம் வித்யான்னு ஞானம் அதுதான் நமக்கு தெரிஞ்ச சாதாரணமான அர்த்தம் ஆனால் உபரிஷத் வந்து அவித்யா வித்யான்னு சப்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது அது வேறு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறது நம்ம இதை கவனமாக புரிஞ்சுக்கணும் இப்படி சிந்திக்கலாம் அதாவது அதர்மத்தை அனுஷ்டிக்கிறத கம்பேர் பண்ணுற போது தர்ம அனுஷ்டானம் வித்யா அதர்ம அனுஷ்டானம் அவித்யா மனம் போன போக்கில் வாழ்றது சுவாபாவிகி பிரவிற்த்தி அப்படி சொல்லலாம் கம்பேரிட்டிவ் கம்பேர் பண்றோம் அதோட கம்பேர் பண்ற போது அதர்மாச்சரணத்தோட கம்பேர் பண்ற போது தர்மாச்சரணம் வித்யா அதர்மாச்சரணம் அவித்யா இல்லையா தர்மாச்சரணம் தர்மாச்சரணம் என்ன கேட்கக்கூடாது இனிமேல் நான் ரொம்ப அப்படிலாம் தமிழ் படுத்தினே உட்காந்துருக்க முடியாது மனம் போன போக்குற வாழ்றதை காட்டிலும் இப்படித்தான் வாழணும்னு வரையறைப்படுத்தி கொண்டு நெறிப்படி வாழ்வது வித்யா என்று அழைக்கப்படுகிறது அப்படி வச்சு இதுல இல்லை நான் சப்ளை பண்றேன் உபாசனையை கம்பேர் பண்ற போது காய்க வாச்சிக்க கர்மா அவித்யா அப்படி போட்டு காய்க வாச்சிக்க கர்மங்கள்லாம் அவித்ய எதோட கம்பேர் பண்ற போது தியானத்தை கம்பேர் பண்ற போது கர்மா அவித்யா சகுண பிரம்ம தியானத்தோட கம்பேர் பண்ற போது தர்மானு அவித்யா அப்படி சொன்னாதான் இது புரியும் தர்மானுஷ்டான அவித்யா அதர்மானுஷ்டான கம்பேர் பண்ற போது தர்மானுஷ்டம் வித்யா சகுண பிரம்ம தியானத்தோட கம்பேர் பண்ற போது இது கர்மா தர்மானுஷ்டம் அவித்யா அப்புறம் அடுத்தது என்ன ஏன்னா வித்தியாசி போயிட்டே இருக்கணும் வேதாந்த தத்துவஜானம் ஜீ பிரியோட கம்பேர் பண்ற போது ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானந்தான் பராவித்யா பரமா வித்யா ராஜ வித்யா பிரம்ம பேர் சொல்லு பரமா வித்யா பராவித்யா இது இது வந்து அவித்யா உபாசனையும் அவித்யா ஆயிடும் அப்படி புரிஞ்சிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லாட்டி இந்த சொற்கள் ஏன் இப்படி பயன்படுத்துகிறது திடீர்னு வந்து மொட்டையா அவத்யா வித்யான்னு ஆரம்பிச்சா ஏற்கனவே நமக்கு அறவுரை சம்ஸ்கிருத ஞானம் அப்படியே சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தாலும் கூட எப்பேற்பட்ட பண்டிதனாக இருந்தாலும் இந்த அவத்யா சப்தத்துக்கும் வித்யாசப்தத்துக்கும் கிராமட்டிக்கல் மீனிங்கே சொல்ல முடியாது அதுதான் சம்பிரதாயம் இந்த இடத்துல வியாக்கரண ஞானம் இருந்தாலும் கூட சம்பிரதாயம் இல்லைன்னா இது புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல சிரமம் ஆயிடும் ஆகையினால யாக்கரணம் கண்டிப்பா போடுறதுன்னு தெரியாம போடுது தச்சப்தத்தை எங்க போடுறது ஈஷாங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அந்த திருத்தீயா விபக்தியா அல்லது பிரதமா விபக்தியா எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் தேவை ஆனா அது மாத்திரம் போடுறது இல்லை அவங்க மெடிக்கல் பீல்டுல போனோம்னா அவங்க சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் விளையாட்டில் பார்த்தோம்னா விக்கெட்டுங்கிறான் அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டம்புக்கும் விக்கெட்டுங்கிறான் அப்புறம் வந்து எத்தனை விக்கெட்டை எடுத்தாங்கிறான் அப்புறம்னா எத்தனை ஸ்டம்பை எடுத்தாங்கன்னா கேட்குறது ஸ்டம்பை எடுத்தாங்கன்னா கேட்கறது அது கேட்க முடியுமா என்ன ஒரு ஒரு பாஷையிலேயும் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அதனால நமக்கு இங்கிலீஷும் அப்படி தான் எந்த பாஷையும் இப்படி தான் எல்லா பாஷையும் இப்படி தான் துவனி மாதிரி தான் அர்த்தம் மாறிடுறது நான் அடிக்கடி சொல்றது உண்டு இல்லையா உடம்பு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் உடம்பு எப்படி இருக்கு ஒரே ஒரே அது எதாவது பதம் மாறுறதோ பதமே மாறல ஆனால் துவனி மாறின உடனே அர்த்தம் மாறிடு அதனால்தான் ஸ்வரம் முக்கியங்கள் ஜாகிரதையாக ஸ்வரம் சொல்லணுங்க இல்லாட்டி பேசாமல் ஸ்வரம் சொல்லாமல் இருக்கிறது சம்பிரதாயத்தை கெடுக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு அதை பார்க்கலாம் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி இருக்கிறபோது நாம் இடையில வந்து இருபத்தஞ்சி ஐம்பது வயசில் இதை படித்து கடுத்து வச்சுட்டு படிக்காது இல்லையா அதுக்குன்னு சின்ன வயசுலேருந்து அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக லைஃப்பையே கொடுத்து இந்த ஜாதியே அதுக்காக உட்காந்துருக்கு அது ஜாதியில் ஒரு ஏரியா தான் பண்ணுறது வெரி வெரி ஃப்யூ எத்தனை பர்சன் ஜீரோ ஜீரோ லெவலில் ஜீரோ ஒன் ஜீரோ டூ லெவலில் தான் இருக்குது ஒரு கூட இருக்குதுன்னு சொல்ல முடியல அதுக்குள்ளேயே பிராமணர்களுக்குள்ளேயும் எத்தனை பேர் உள்ப்படியாக எதை படிக்கிறான் படிக்கிறதில்ல படிக்கிறவங்க கூட அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறானான்னா அது அதுவும் இல்லை அந்த டாபிக் நமக்கு இப்போ முடியாது போகிறோம் அது என்ன வித்யா அவித்யாங்கிற பதம் அப்புறம் இன்னொரு ரெண்டு பதம் மிருத்யு அமிர்தம் மிருத்யு அமிர்தம் என்ன அர்த்தம் சாதாரணமாக அர்த்தம் ஷாவுன்னு அர்த்தம் அமிர்தம்னா என்ன அர்த்தம் சாஹா பெருநிலை மரணமிலா பெருவாழ்வு என்னவோ புரிஞ்சுக்கிற மாதிரி தோன்றது ஆனா என்ன அமிர்தத்துவம் அப்படின்னு சொன்னா சாகாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அது பிசிக்கலா சாகாமல் இருக்கிறதா இல்ல மென்டலா சாகாமல் இருக்கிறதா என்ன சாகாம இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்றது ஆக சாவற்ற தன்மை அமிர்தம் சாவு அிருத்தம் அந்த மிருத்தம்ங்கிற பதத்திலிருந்து வந்துதான் மிருத்யூன்னு இருக்கு மிருத்யுங்கிறது எவனுக்கு ஒரு பேர் நம்ம சொல்றோம் இல்லையா மிருத்யுஜயன் சிவபெருமானுக்கு என்ன பேரு மிருத்யுஞ்சவர் சொல்லிக்கின்ற மிருத்யுஞ்சயாயிருக்கு செத்து போயிடாம இருக்கிறது ஹோமம் பகாமஹேசு புஷ்டிவர்தனம் உருவார்குமபந்தனான் மிருத்தியோர் ஓம் ஜும்சா நக்ஷத்திரே ராசோ ஜாதம் யஜமானம் மிருத்யூர் மிருத்தியோர் மிருத்யோர் மோசய மோச்சய ரோகாண்டயு வகஜும் ஓம் உர்வாரன் மத்தியோர்முகி யம்திச்சூரிய மொதல உருளையா சுகிம் புஷிவரம் மிருகஷீர்ஷோ நக்ே ஷபராசோஜா ராமஸ்வர் எனமான மோமய மோச்சையோயு வய வ சகஜம் ஓம் ஒருவாரு தப்பிச்சுட்டு வரோம் இல்லை அப்படியா சொல்லட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு ஷாவுன்னா எது ஷாவு இல்லைன்னா எதுன்னு தெரியும் சப்தத்துக்கு இங்க என்ன அர்த்தம் சுவாபாவிகி பிரவிறி சுவாபாவிகம் கர்ம ஜானம் பண்படாத செயல்பாடுகள் பண்படாத பண்பாடற்ற எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அறிவு எல்லாம் மிருத்த இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த அவித்தேய ஃபாலோ அவித்தேன்னா அர்த்தம் தர்மசாஸ்திர அவித்யா இஸ் இவள் டு தர்ம அனுஷ்டானம் தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் தர்ம அனுஷ்டானம் அப்படின்னு போட்டுக்கணும் தர்மசாஸ்திரம் தர்ம அனுஷானம் தர்மசாஸ்திரமும் தர்ம அனுஷ்டானமும் என்னாகிறது அது மிருத்யு தரணத்துக்கு ஹேத்துவாயிடுது மிருத்யுதரணம்னா என்ன அதாவது இந்த சுவாபாவிக பிரவிற்த்தி தரணம் எது தாரணம் பண்றது தர்மசாஸ்திர ஞானமும் தர்மசாஸ்திர அனுஷ்டானமும் அதர்மாச்சரண மிருத்தல அதர்ம அதர்ம ஞானம் அதர்ம அனுஷானம் மிருத்யசத்துக்கு அதர்ம ஞான அனுஷ்டானம் அதர்மத்தை தெரிஞ்சுக்க அதர்மத்தை வெள்ளிங்க அவனு தெரிஞ்சுக்கிறது அதர்மத்தை தெரிஞ்சுக்கலாம் தப்பு தப்பாக பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் எப்படி திருடலாம் எப்படி கொலை பண்ணலாம் அந்த ஞானம் என்ன ஞானம் அது எப்படி இன்கம் டாக்ஸை சொல்லலை நஷ்டமாக அந்த அந்த அந்த மெத்தடெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் வக்கீல் சொல்லி கொடுக்குறாரு எப்படி போய் சொன்னால் தப்பிக்கலாம் ஆடிட்டர் சொல்லி கொடுக்குறார் எப்படி எழுதினா இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறான் என்ன ஞானம் என்ன ஞானம் மோட்டர் ஞானமா அவுட் ஆயிடுவோம் நிறைய பேர் வேறு காட்டுக்கு தான் போகணும் நான் சொல்கிறதெல்லாம் இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தா ஆசிரமம் கூட நடத்த முடியாது ஆ சிரமம் தமிழ் அப்படித்தான் எழுதுறாங்க ஆ பக்கத்தில் புள்ளி வைக்கிறதுல இச்சுக்கு சீதாம் போடுறாங்க சம்ஸ்கிருதத்துல ரெண்டும் இஸ் தான் ஆஸ்ரமஹா என்ன என்ன அர்த்தம்னு அர்த்தம் நம்முடைய உள்ளத்தின் அறியாமையாகிய களைப்பை அதர்மாச்சரணமாகிய களைப்பை நீக்க மனசுல இருக்கிற துக்கத்தை நீக்கிற வாழ்க்கை முறைன்னு அர்த்தம் துன்பம் ஆசிரமம்னா என்ன அர்த்தம் துன்பப்படாமல் வாழ்கின்ற வாழ்க்கை நெரி. நம்மளை கஷ்டப்படுத்திக்காமல் வாழ்கிற வாழ்க்கை நெறிக்கு பேரு ஆசிரம uncomplicated, complicated lifestyle. conflictless lifestyle. குழப்பமற்ற காம்பிளிகேஷன் இல்லாத சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு பேருதான் தான் சும்மா நம்ம ஜோக்கா சொல்ல இருக்கேன் செல்போன் பேசாம கிளாஸ்ல இருக்க வேண்டியிருக்கு என்ன அர்த்தம் தெரியுது அதர்ம ஜானம் அதர்ம அனுஷ்டானம் மிருத்யுனால என்ன தெரியல அவித்யா மிருத்யும் தீர்த்துவா அவித்யா மிருத்யும் தீர்த்துவானா தர்ம ஜானேன தேவா தியன அக்னித் பண்றான் இடையம் சுராதிபத்தே ஐராவத்தாயங்காய சாயு சசக்தி பத் புத்திர பரிவார சமேதாயிரமாக தேஜோதிபத்தையே அஜவாஹனாய சாங்காய சாயுதாய சசக்தி பத் புத்த பரிவார சமேதாய நம்ம குரூப்போட சேதி கொண்டம் அவரே சாங்காய சாயுதாய சபரிவாராய சர்வாலூஷிதாய உமாமஹேஸ்வர பார்ஷதாய நம உமாமகேஸ்வரன் பரமேஸ்வரனுக்கு இவர் வந்து செக்யூரிட்டி அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறோம் அப்பதான் உள்ள விடுவார் தண்டஹஸ்தாய தர்மாதிபதையே பாசஹஸ்தாய அப்புறம் எம் வாயவே சாங்குஷத் தாய் எல்லாம் ரூபங்கள்லாம் சொல்லியிருக்கு பிராணாதிபதையே மிருகவாகனாய எல்லாம் ரூபம் சாங்காய சாயுதாய சசக்தி பத்ரி புத்திர பரிவார சமேதாய எம் வாயவே நமஹா வாயு திக்பாகே வாயு சுப்ரீத சுப்ரோ வரதோ பவத்து ஈசான திக்பாகம் இந்த தேவ்பாகம் பிரம்மா கீழே விஷ்ணு இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும்னா அந்தந்த தேவத்தைகளாக நம்ம ஆயிடலாம் அல்லது அந்தந்த தேவலோகத்தில் போய் சேர்ந்துடும் நான் சொன்னேன் அக்னிக்கு செக்ரட்டரி யமனுக்கு செக்ரட்டரி எல்லாம் போய் சும் சேருவோம் இதெல்லாம் புஸ்தத்தில் இதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அது எங்கே செக்ரட்டரி காணுமேன்னு கேள்விடாது செக்ரட்டரி கரஸ்பாண்ட்டு அதெல்லாம் எங்கே கிடையாது புரியறதுக்காக நம்ம பாஷையில் சொன்னாதான் நமக்கு புரியுது அதுவே புரிய மாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போது எப்படி சொல்றது வித்யா வித்யான்னு சொன்ன தேவதா தியானேன இந்திராதி தியானேன வித்யான்னு சொன்னா இந்திராதி தேவதா தியானேன அமிர்தம் அஸ்ணுதே அமிர்தம் அஸ்ணுதேன்னா என்ன அர்த்தம் சொல்றது அமிர்த சப்தத்துக்கு இங்கே என்ன அர்த்தம் சொல்லலான்னு எனக்கு தோன்றதுன்னா ஏகாகிரதாம் பிராப்னோதி சித்த ஏங்கராச்சரியர் தேவதா பாவம்ங்கிற தேவதாத்ம பாவம் சொல்றார் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த தேவதாத்ம வந்து தேவதைகளா அங்கே போ அங்கே போய் என்ன பண்ண போறான்னா தேவ சரீரம் தேவதா பாவம்னர்த்தம் தேவசரீரம் கிடைக்கும் தேவ சரீரத்திலேருந்து என்ன பண்ணலாம் அங்கே இருக்கிற விஷய சுகம் அங்கேயும் ரொம்ப ஊர் வசதியில் ஒருத்தமாக மேனக்கா எல்லாம் இருக்காங்க குரூப்பே இருக்குது மியூசிக் இருக்குது டான்ஸ் இருக்கு விஷய சுகம் அதான வர்ணிச்சிருக்கு சாஸ்திரத்தில் அதுதான் படிச்சுட்டே இருந்தோமே இவ்வளவு தூரம் பிரம்மச்சரியமாக இருந்து இந்திரிய நிகிரம் பண்ணால் போய் அப்சர கூட்டங்களால் சேவிக்கப்பட்டு தலைகீழா திரும்ப விழுவான்னு முப்பது கோடி வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு அமிர்தம் சொல்றதுங்க அர்த்தவாதம் அமிர்தம்னா என்ன மரணமற்ற தன்மை மரணமற்ற தன்மை ரொம்ப நாள் அப்படின்னு அர்த்தம் இத கம்பேர் பண்ற மனிதப் பிறவியில வாழ்ற வாழ்க்கை காலத்தை ஒப்பிடும் பொழுது அந்த வாழ்க்கை காலம் அதிகமானது அர்த்தம் தானே ரேஷன் வருமான ரேஷன் கார்டிதா அதுதான் அவாந்தர பலம் ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அவாந்தரம் இதெல்லாம் உபனிஷத்து எதை மனசுல வச்சுருக்கு தெரியுமா மோக் மனசுல வச்சுண்டு அதுக்கு ஞானத்தை சாதனமா மனசுல வச்சுண்டு அதுக்கு வேதாந்த விசாரத்தை சாதனமா மனசுல வச்சுண்டு அதுக்கு சந்யாசத்தை அங்கமா சாதனமாக வைத்துக்கொண்டு அந்த சந்யாசத்துக்கு சாதனம் எது கர்ம உபாசனம் சன்னியாசம் பண்ணணும்னா கர்ம உபாசனம் கர்ம உபாசன பண்ணாதான் கர்ம உபாசனை சன்னியாசம் பண்ண சந்நியாசம் வார்த்தைக்கு கர்ம சந்யாசம் தான் பேர் பூணூலையும் எடுத்தா தானே சன்னியாசம் பூனல் குடுமி எதுக்காக போட்டுக்கிறதுன்னா கர்மா பண்ணுறதுக்கு தானே கர்மா உபாசனை பண்ணுறதுக்கு தானே பூனும் குடுமியும் போட்டுக்கிறது ஆ இந்த ஆர்டர் புரிஞ்சால் ஒழிய உங்களுக்கு இந்த மந்திரமெல்லாம் அப்படியே இது முந்தையாவது ஈஷாவாசியமாவது புரிஞ்சுது இது உண்மை புரிய மாட்டேங்கிறது தோணும் ஏன்னா அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக குருவண்ணேவைய கருமானி முதல் ரெண்டாவது மந்திரம் முதல் மந்திரத்தை மறைமுகமாக சம்பந்தத்தோடு கொண்டு அதே மாதிரி மூணுலருந்து ஒன்பதாவது மந்திரம் நேரடியாக பிரம்ம லட்சணங்களை சொல்லியிருக்கு இந்த லட்சணத்தை தெரிஞ்சிக்கணும்னா சன்னியாசம் பண்ணணும் நீங்கள் இப்ப நம்ம பண்ணலைங்கிறது சமாச்சாரம் பண்ணியிருக்கிறவங்களே தகராறுல இருக்கும் அப்படி இருக்கிற போது பண்ணால் என்ன பண்ணாட்டி போனால் என்ன அதெல்லாம் விட்டுடுவோம் அந்த விசாரம்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் அகாடமிக்காவாக தெரிஞ்சு வச்சுக்க நம்ம பண்ணுறோம் பண்ணலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அக்காடமிக்காக கிளியராக தெரிஞ்சு வச்சுப்போம் நூலறிவு நம்ம கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ நூலறிவு நுண்ணறிவாகணும் அனுபவிஞ்ஞானமாக மாறணும் அபரோக்ஷமாக மாறணும் அதுக்கு நிறைய பண்ணணும் வேலையெல்லாம் பண்ணணும் சும்மா ஒன்றும் போகிற இப்போ இந்த ஆர்டரில் சிந்திச்சிங்கன்னா தான் இது புரியும் ஆ அமிர்தத்வம் அதுக்கு தான் நான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் அதாவது உபாசனா ரஹித கர்ம பலம் பித்ருலோக்க விஷய சுகம் பிராக்கெட்டில் முக்கிய பலம் என்ன பித்ருலோக வாசகா பித்ருலோக்கே பித்ருபூ பித் பித்ருப்பேணை பித்ருப்பேணு அந்த பித்திருக்கள் பித்ருக்கள் லோகத்தில் அது குரூப் அது பிதக்கள் லோக்கத்துலேருந்து பித்ருலோகத்தில் விஷய சுகத்தை அனுபவிக்கணும் அப்புறம் என்னென்னா தேவலோகத்துக்கு போய் தேவனாக இருந்துட்டு அங்கே விஷய சுகம் அனுபவிக்கணும் ஆனால் வந்து அவாந்திர பலம் என்ன சித்தசுத்தி சித்த ஏகாகிரதை இந்த சமுச்சயம் பண்ணினோம் என்ன கிடைக்கும் பண்ணினா ரெண்டும் கிடைக்கும் அதர்ம ஜான அனுஷ்டான நிவத்தி அப்புறம் என்ன பிரயோஜனம் நீ தீர்த்துவா அவித்தையாத்தியும் தீர்த்துவா நம்ம போட்டுக்கணும் அவித்யா தர்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தர்ம ஜான பூர்வக தர்ம அனுஷ்டான ज्यान पूर्वक அூ विद्यया, देवो भूत्वा விவியூகேவியனுஷனோக்கே विषय விஷயசுகம் அனுபவத்த அங்க விஷய சுகத்தை அனுபவிச்சுண்டு ஆனா அங்கு இது அவாந்திர பலம் என்ன சித்த ஏகா வேணாம் அது பண்ணணுமே ஒன்னு நினைக்கணுமே இந்திராய வஜ்ரஹஸ்தாய சுராதிபத ஐராவத வாகனாய எல்லாம் இந்திராணி சமேதாய இன்னொரு மந்திரம் இருக்கு இந்திராணி தேவி சுபகா சுபத்னி அப்படி மந்திரம் இருக்கு ஆ இந்திரணி இந்திராணி சேர்த்து தியானம் பண்ணலாம் இன்னெல்லாமோ பிரயோஜனம் கிடைக்கும் கிரகஸ்தாசிரமம் உருப்படியாக இருக்கும் அதில் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் பேச ஆரம்பித்தால் முடிக்க முடியாது கர்மகாண்டத்தை அப்புறம் கர்ம காண்டமாக தோணும் இப்போ மிருத்தியு தரணம் நாம இதுதான் அமிர்தத்துவ பிராப்தி நாம தேவதா பாவம் தேவதா பாவ ரூப் அங்கே நம்ம சொல்லணும்னா அந்த விஷய சுகானுபவம் பிராக்கெட்ல நம்ம என்ன போட்டுருந்தோம் அவாந்திர பலம் சித்த ஏகாந்திரதா அப்படி போட்டுடும் சரி ரெண்டும் என்ன அதனால தான் இந்த உபனிஷத்து சொல்றது ஆக நமக்கு ரெண்டும் வேணுமா வேண்டாமா வேணும்னு ஆகும் நமக்கு பித்ர்லோகத்துக்கு போறதை கா பித்லோகம் ஆனால் உபனிஷத்து பாருங்க அப்ப கேட்ட புத்திசால்தினம் ஒன்று கேள்வி கேட்கணும் அப்பன்னா ரெண்டுக்கும் பிரயோஜனம் தனித்தனியா பிதிர்லோகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேவலோகத்துக்கு எப்படி போறது ரொம்ப யோசிச்சீங்கன்னா தான் புரியும் சமுச்சயம் பண்ணினா இங்கேதான் வேலை பண்றது உபநிஷத்து மறைமுகமா வேலை பண்றது உபநிஷத்தோட லட்சியம் இவனை பித்ருலோகத்துக்கு அனுப்புறதோ தேவலோகத்துக்கு அனுப்புறதோ இல்லை இவனுக்கு சித்த சுத்தியும் சித்த ஏகாகிருத்தையும் கொடுக்கறதுதான் லட்சியம் அதுக்காக சமுச்சயம் சமுச்சயம் பண்ணலைன்னா என்ன ஆயிடும் சமுச்சயம் பண்ணினா ரெண்டு லோகமும் கிடையாது ஆக்சுவலா கவனிச்சீங்கன்னா தான் புரியும் இப்ப என்ன கொஞ்ச நாள் பிதர்லோகத்துக்கு போய் அங்கே இருந்துட்டு அப்புறம் தேவலோகத்துக்கு போயிடுவார்னா கொஞ்சம் இருப்பார் அப்புறம் தேவலோகத்துக்கு போயிடுவார் அப்புறம் என்ன மனுஷலோகம் தான் நேரம் பன்றிதான் வாங்க அதனால இதுல இருந்து இது என்னதுன்னா இது வந்து தேனில் மருந்த குழைக்கிறது அதுதான் வேலை தேன் எது பிதிருலோகம் தேவலோகம் தான் தேன் மருந்து என்னதுன்னா தர்ம உபாசன தர்மானுஷ்டானம் உபாசனை அதனுடைய பிரயோஜனம் என்ன ரோக நிவர்த்தி ஆகணுமே என்ன ரோக நிவத்தி சித்த அசுத்தி நிவத்தி என்ன விக்ஷேப நிவத்தி மல நிவத்தி விக்ஷேப நிவத்தி மல சித்த சுத்தின்னா என்ன அர்த்தம் சித்தாசுத்தம் என்னது மலம் மலம்னா என்ன ராகத்வேஷம் அதெல்லாம் போயிடுது இதுலேருந்து நம்ம கவனமாக கேள்வி கேட்டால் தெரியும் புத்திசாலியாக இருந்தால் கேள்வி கேட்பான் என்ன சுவாமி அதை பண்ணினா அதுக்கு ஒரு பலன் இருக்கு இது பண்ணினா இதுக்கு ஒரு பலன் இருக்கு ரெண்டையும் சேர்த்து பண்ணால் வேற ஏதாவது பலன் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்றது உண்டு ரெண்டையும் சேர்த்து பண்ணியானா பிரம்மலோகத்துக்கு போய்ட்டான் சௌரியமா போச்சு அங்கேயும் போய் என்னன்னா அங்கேயும் நிறைய விஷய சுக்கம் இருக்கும் ஆனால் அங்கே அங்கேயும் உபநிஷத்து கிளாஸ் நடத்தின் நடத்தின் இருப்பார் பிரம்மாஜி அங்கேயும் போய் போகணுமே இல்லை எனக்கு இங்கேயே போறோன்னு அங்கேயே உட்காந்துட்டோம்னா பிரம்மலோகம் வாஸ்டாக இருக்குது இதுக்கு பேர் பிரம்மலோகம்னு வச்சுருக்கேன் பிரம்ம ஜானத்தை சொல்லி கொடுக்குறதுனால ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆ அப்படி சொல்லி வச்சுருக்கோம் பிரம்மலோகத்துலையும் வந்து டீச்சிங் இருக்கும் அங்கேயும் போய் டீச்சிங் கிளாஸுக்கு சரியாக அட்டன் பண்ணலனா என்ன ஏன்னா அங்கேயும் கம்ஃபர்ட்ஸ்லாம் இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் சில பேர் இங்கே கிளாஸ்க்கே வராமல் அங்கேயே தூங்கிட்டுருவோம் பாருங்கள் அதே மாதிரி அங்கேயும் பண்ணிட்டோம்னா சந்தடி சாக்கில் எத்தியா சொல்கிறேன்னு நினச்சிக்காய் ப்ராக்டிக்கலாக பேசணும் இல்லையா அதுக்காக சொல்றேன் நீங்கள் யாரும் அப்படி பண்ணுறதில்ல இருந்தாலும் இடையடையில சொல்லி வைக்கலாமே மத்தியே மத்தியே பா அப்படி போடணும்னாலும் போடலாம் அமிர்தம்னா என்ன அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறாருன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லலை நீங்கள் அப்படி அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறேன் அதனால் இன்னும் அதுலாம் இதுக்குள்ளேயே நிறைய அவாந்திரங்கள்லாம் நிறைய சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம் இதெல்லாம் சிம்பிள் இதெல்லாம் நன்றாக விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பூர்வ மீமாசையை கற்றுக்கொள்ளவும் அவ்வளோதான் இனிமே ரொம்ப சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நான் போக முடியாது மந்திரத்துக்கு போக முடியாது அதில் அடுத்த மந்திரத்துக்கு போகிறேன் நீங்க இதை புரிஞ்சுங்க ஆக இதனுடைய பரம தாற்பயம் என்ன சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா மிருத்தியுதரணம் நாம சித்த சுத்தி பிராப்திஹி அமிர்தத்துவம் நாம சித்த ஏகாகிரதா சித்திஹி அப்படி அர்த்தம் பண்ணிக்கவும் சரி இனி அடுத்தது உபாசனைக்குள்ளேயே ரெண்டு உபாசனையை சேர்க்கறது அந்த மந்திரத்தை படிக்கணும் அந்த பிரவிசந்திரூபாச இப்போ உபாசனையில் உபாசனமுச்சியர்த்தம் நிந்தா கிரியத்தை எதை நிந்தன பண்றது ஏக்க உபாசன ரெண்டு உபாசனை இருக்கு அந்த உபாசனைக்கு பேர் சொல்றது சங்கராச்சாரியார் இந்த உபாசனைய சொல்றார் வியாக்கிருத்த உபாசனா அவ்வியாக்கிருத்த உபாசனா உபாசனா அவ்வியாக்கிருத்த உபாசனா இதுலயே நிறைய பண்ண ஒர்க் பண்ணணும் எவ்வளவு பண்ணாலும் இது வந்துட்டே இருக்கு பண்ண பண்ண பண்ண சுரங்க மாதிரி வருது சாஸ்திரத்துக்கு அத்தனை விஷயங்களும் வருது எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கே புரியல இங்க என்ன போட்டுக்கணும்னு கேட்டா இங்க சொல்ற உபாசனைய வந்து இப்படி புரிஞ்சுட்டா நல்லா இருக்கு அங்க வந்து தேவதா தியானம் ஏக்கரூபம் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அங்கேயும் அநேக நிறைய இருக்கு இருந்தாலும் அந்த உபாசனை அங்கே வந்து உபாசனாரஹித்த கர்ம அப்புறம் உபாசனா சகித கர்ம உபாசனா ரஹித்த கர்மத்தை நிந்தன பண்ணி உபாசனா சகித கர்மத்தை ஸ்துதி பண்ணியிருக்கு அப்படி போட்டுக்கணும் இங்க வந்து ஏ அப்ப அந்த அந்த இடத்துல சொன்ன உபாசனை என்ன போட்டுக்கணும்னு கேட்டா இங்க அங்கே வித்யான்னு சொன்னது என்னன்னா ஏக்கரூப உபாசனா அப்படி போட்டுக்கிட்டா இதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஏக்கரூப உபாசனா இங்க சொல்ற உபாசனை இருக்கே இது அநேக ரூப உபாசனை இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பிரமாணம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் இது வந்து விளக்கம் சொல்லணும்னா அப்புறம் நிறைய உள்ள போகணும் இது எங்கே பிரமாணம் எங்க பிரமாணம்லாம் ஆரம்பித்தா பெரிசாயிடும் ஆனால் இதெல்லாம் இருக்கா இல்லையா சாஸ்திரத்தில் இருக்கு இது சொல்றதுக்கு இது இடம் கொடுக்கறதா இல்லையா வித்தைக்கும் அவித்தியக்கும் என்னெல்லாமா அர்த்தம் சொன்னால் இது ஏன் சொல்லப்படாது மிருத்தியும் அமிர்தம்லாம் சொல்ற போது இது ஏன் சொல்லப்படாது அது ஒன்றும் தோஷமாகவும் தெரியலையே இதை வேணும் அப்படி சொல்லலாம் இந்த கருத்தை நான் அறிஞர்கள் முன்னிலையில் வைக்கிறேன் அறிஞர்கள் இதை ஆராய்ந்து பதில் கூறுங்கள் அப்படி சொல்லாம் இந்த கருத்தை அடியேன் அறிஞர்கள் முன்னிலையில் வைக்கிறேன் அறிஞர்கள் இதற்கு தகுந்த பிரமாணங்களை ஆராய்ந்து இது தவறா சரியா என்பதை ஆராய்ந்து கூறுங்களேன் கேட்கலான்னு தோன்றது எனக்கு இது வந்து அங்கங்க நான் வாசிச்சது எனக்கு இருக்கிற புரிஞ்சின்றிருக்கிற விஷயங்கள் இந்த அடிப்படையில் பேசுறேன் இதுக்கு நீங்க எங்க பிரமாணத்தை பார்த்தீங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா பிரமாண சாஸ்திரத்துல இருக்கா இல்லையா ஏக்கரூப உபாசன இருக்கா இல்லையா அந்த சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது அதோட சேர்ந்து தானே நம்ம சிந்திக்கிறோம் தோஷமே இல்லையே வியாக்கிரத உபாசனா அவசனையே சொல்ற பொழுது இப்ப என்ன பண்ணணும் வித்யா ஏகரூப சகுண பிரம்மோ ஏகரூப சகுண பிரம்மோ என்னெல்லாம் இப்படி வேணாலும் இப்படி சேர்க்கலாம் அப்படி சேர்க்கலாம் இந்த இந்த இந்த பிராமணர்கள் குடிமை வச்சுருக்கதை ஒருத்தன் இப்படி வச்சுருப்பான் அப்புறம் ஒன்று இப்படி முடிகிறது ஒன்று இருக்குது இப்படி முடிகிறது ஒன்று இருக்குது தெரியுமோ ஆண்டாள் கொண்ட இங்கே நிற்கிறது இல்லையா அது மாதிரிதான் சிதம்பரம் தீட்சிதரை பார்த்தா இங்கேயும் முடிச்சு போடலாம் இங்கேயும் முடித்து போடலாம் இப்படி முடித்த எடுத்து இப்படி போட்டால் வலது பக்கம் முடித்து போட்டால் அது ஒரு குரூப்பு இடது பக்கம் முடிச்சு போட்டால் அது ஒரு குரூப்பு கேரளா நம்புதிரி என்ன இப்படி போட்டால் அது ஒரு குரூப்பு இப்படி வச்சா என்னதுன்னா ரிஷி குரூப்பு இப்படி வேணாலும் போடலாம் முடிதான் இருக்கணும் விளையாட்டி விக்கு வைக்கணும் அது மாதிரி தான் அந்த மந்திரங்கள்லாம் இந்த மந்திரம் இருக்கே அப்படி தான் இப்படி போட்டு முடியல இப்படி போட்டு முடியலாம் இப்படி போட்டு முடியல அப்படி விரிச்சு விட்டுக்கலாம் இப்படி விரிச்சு இப்படி போட்டு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ போட்டுக்கலாம் அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும் அங்க வேணாம் சொல்லலாம் காரிய பிரம்மோ பாசனா காரண பிரம்மோ பாசன சொல்லலாம் வித்யா சீக்வல் டு காரிய பிரம்மோ பாசனா இங்க சொல்றோமா இது என்னது சம்பூதி உபாசனா இஸ் இக்குவல் டு காரண பிரம்மோபாசனா சொல்றதுக்கு இடம் கொடுக்கிறது ஏக ரூப காரிய பிரம்மோபாசனா அநேக ரூப காரண பிரம்மோபாசனா அப்புறம் என்னன்னா அது இன்னொன்னு அவ்யாக்கிருத்த உபாசனம் மாயா உபாசனம் மாயா உபாசனா பிரகிருதி உபாசன அவ்யாக்கிருத்த உபாசன எல்லாம் ஒண்ணுதான் சங்கராச்சாரியா காம கர்ம பீஜம் அப்படின்னு சொல்றார் மாய அவித்யா காமகர்ம பீஜம் இதெல்லாம் உதாரணம் சொன்னதான் புரிய போறது இந்த மந்திரம் என்ன பண்ணிருக்கு சொல்லிடுறேன் இப்போ என்ன சொல்லுகிறது ரெண்டு உபாசன சொல்லு ஒரு உபாசனை வந்து ஹிரண்யர்பாசன இந்த இரண்டு கர்ப்ப உபாசனைக்குதான் இன்னொரு பேரு வியாக்கிருத்த உபாசனா அதுக்கு இங்க ஒரு டெக்னிக்கல் வேர்டு என்னன்னா சம்பூதி உபாசனாசனா பூ சத்தாயாம் பவதி சம்பவத்தி அப்படின்னு சம்பவ வேற சம்பவ வேற நம ஷம்ப அந்த அது ஷகாரம் இது சகாரம் ரெண்டும் ஒன்னா தெரியும் சில பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படி இல்லை அதனால வந்துருது அது ரொம்ப யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் இங்க சொல்றது சம்பூதி சகாரம் நுனி நாக்கு பல்லுக்கடியில் கீழ்ப்பல்லுக்கடியில் போகணும் மேல்பல்ல தடவணும் வரபோது நாக்கு மடியும் நாக்கு மடிஞ்சு கீழே தொடணும் நாக்கு மடியாம கீழே தொட்டா ஷ தெரியுதா ஷா நாக்கு மேலே அன்னத்தை போய் மடிக்கணும் இதுவே பெரிய உபாசனை ஒரே மா இது என்ன சாமி சரஸ்வதி உச்சாரணம் எழுத்து ஞாபகம் இருக்கு ஸ்கிரிப்ட் ஞாபக இருக்குது ப்ரனௌன்சியேஷன் புரியறதில்லை அதனாலதான் வந்து இது சங்கர்ஷான்னு சொன்னோன்னா இப்படி கரெக்டாக எழுதிடுவான் ஷாப் சங்கர்ஷா வாய் மாத்திரம் கரெக்டாக வராது உச்சாரணம் சரியா இருக்காது எழுத்து கரெக்டாக எழுதிடும் அது சொல்லணும் அதனால தானே கேட்குறேன் இது மூணாவது காவா நாலாவது காவான தகராறுன்னு அர்த்தம் சொல்கிற போதே புரிய வேண்டாமோ நம்ம இல்லாட்டி ஒன்று நம்ம சொல்றது சரியா இல்லாமல் இருக்கணும் சொல்றபே கேக்குதா நாலாவதா சொல்லுங்க ஓடிடுவேன் தான் சொல்றேன் சம்பூத்தின் முதல் ூத்திர ப்றிவீந்த உபாசன அநேக்கரூப விஸ்வரூப உபாசனா விஸ்வரூப உபாசனா நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி இடையிலன்னு சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் கவனமாக அது இது பண்ணி எங்கே நான் திரும்ப அபிப்பிராயத்தை மாற்றி சொல்கிறேங்கிறது புரிஞ்சுங்க இது நான் வந்து எக்ஸ்டம்பராக சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலை உட்காந்து அப்புறம் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து எழுதினா வரும் பிரிக்கலாம் இரண்ட கர்போபாசனான் காரண பிரம்மோபாசனா அநேக ரூப உபாசனா விஸ்வரூப உபாசனா அப்படின்னு அர்த்தம் அவ்யாகிருத உபாசனம் மாயா உபாசனம் அங்க நாம ரூபமெல்லாம் இல்லை இது உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன் இப்ப மண்ணு நிறைய இருக்கு மண்ணு நிறைய இருக்கு அந்த மண்ணெல்லாம் என்ன பண்றோம் பானை பண்ண போறோம் பானை பண்ண பூமிக்குள்ள தங்கம் இருக்கு தங்கத்தை எடுத்து திரட்டுறோம் பிஸ்கட்டா பண்றோம் இந்த மண்ணை என்ன பண்றோம் குடம் பண்ணணும்னு சொல்லி குயவனார் என்ன பண்றாருன்னா அழகாக மண்ணெல்லாம் வெட்டி அதுல இருக்கிற மண்ணு கல்லுல்லாம் இந்த சின்ன பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் தொழக்கி போட்டுட்டு அப்புறம் அதை உருட்டுறார் பிசைறார் தண்ணியை ஊற்றி களிமண்ணை பெசைஞ்சு வைக்கிறார் அது வந்து அதுக்குள்ள நிறைய பானைகள்லாம் உருவாக போறது பிஸ்கட்டுக்குள்ள நிறைய நகைகள்லாம் உருவாரத்துக்கானது இருக்கு அந்த உருண்டை இருக்கேன் கூட சொல்லி வரல அப்போ என்ன இந்த உருண்டையா இருக்க அது மாதிரி மாயா அவ்வியாக பிஸ்கட் வந்து நகைக்கான நாமரூப கர்ம அதுக்குள்ள இருக்கு அது மாதிரி என்னன்னா இந்த தூக்கத்தில் நாம் எல்லாரும் ஒடுங்கி பாருங்க தூக்கத்தையும் நினைச்சுக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி மாயையை நினைக்கணும் இதெல்லாம் வேதாந்தத்துக்காக ஏன் வச்சு சூன்ய உபாசனான்னு கூட சொல்லலாம் தப்பு இல்லை அபாவ உபாசனான்னு கூட சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் இது மாயா உபாசனை பிரகிருத்தி உபாசனை மாயையே தியானம் மாயாசக்தி அதுல ஏக்கம் அநேகம் எல்லாம் கிடையாது உபாசன்கிறது வெஷ்டி உபாசனம் பிரம்மோபாசன சமஷ்டி பிரம்மோபாசனம் இந்த சமஷ்டி பிரம்மோபாசனங்கிறது ஒண்ணு அப்புறம் சமஷ்டி அபாவம் பிரலய உபாசனா எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது நம்ம தூக்கத்தை கற்பனை பண்ணா போறோம் நம்ம தூங்கின் இருக்கிற நிலையை தியானம் பண்ணி பார்வை பார்ப்போம் அதான் பண்ணிட்டு இருக்கோங்கிறது வேற விஷயம் அதான் பண்ணி பார்வை தூங்கிட்டு இருக்கிற நிலையை தியானம் பண்ணி பார் எல்லா சமஸ்தோகங்களும் ஒடுங்கி போச்சு அது தியானம் பண்றோம் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் மாயா அப்பத்தான் அவனுக்கு பிரம்ம தியானத்துக்கே யோக்கியத்தை வரும் என்ன அழகாக பண்ணியிருக்கு பாருங்கள் சாஸ்திரம் எவ்வளோ எப்படி அழகாக ப்ரோக்ராம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்குள்ளே எத்தனை வெரைட்டி இருக்குது தெரியுமோ அதெல்லாம் பேச ஆரம்பித்தால் முடிக்க முடியாது அதுக்கெல்லாம் வேதாத்தியனம் பண்ணணும் வேத அர்த்தம் பார்க்கணும் சாயன பாஷ்யம் படிக்கணும் பட்டபாஸ்கர பாஷ்யம் படிக்கணும் அதுக்கு சாபர பூர்வமுசாக சூத்திரம் படிக்கணும் அந்த சூத்திரத்துக்கு சாபர பாஷ்யம் படிக்கணும் அதுக்கு டீக்கா படிக்கணும் அதுக்கு டிப்பணி படிக்கணும் அப்பவும் புரியாது அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் அதை சொல்லி கொடுக்கணும் அப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமோ மோட்சத்துக்கு ஒரு சந்நியாசம் பண்ணிட்டேன் இவ்வளோ எல்லாம் பண்ணினாத்தான் மோட்சம் நம்மெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படாமே படிக்கிறோம் பாரு சுத்வான் உபாசத்தேன்னார் பகவான் அதாவது பதிமூணாம் அத்தியாயத்தில் சொன்னார் கிருஷ்ணன் தியானேன் ஆத்மனி பசியந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மன அன்னியே சாங்கியேன யோகேன இங்க வகுப்பு அன் கர்மயோகின சாப்பார் இந்த வம்பே இல்லை இப்படியே சாமியார் பாவம் கஷ்டப்படிச்சு படித்து சொல்லி கொடுக்குறாரு நமக்கு என்னத்துக்கு இந்த கஷ்டமெல்லாம் வேண்டி கிடக்கு சித்மோகன் சாமி மாதிரி பால் டைரெக்டாக கிடைக்கிற போது மாட்டை என்னத்துக்கு வச்சு வளர்த்து காப்பாற்றின் இருப்பான் மாட்டை வளர்த்தி அதுக்கு புல் போட்டியா தீனி போட்டியா அப்புறம் டாக்டர் கூப்பிட்டியா இந்த வைத்தியம் பண்ணுறதுக்கு போதில் நல்ல பசும் பால் கொடுத்தா கொடுக்குறான்ன என்னத்துக்கு இந்த மாட்டை பராமரிக்கிற வேலை அது மாதிரி கஷ்டப்பட்டு சஷ்டி பிரம்மா சரமஷ்டி பிரம்மா காரிய பிரம்ம காரண பிரம்மா ஏக்கரூபா அநேக ரூபா அதான் சொல்லிவிட்டாரே ஒத்துக்க வேண்டியது தானே படிச்சு விட வேண்டியதானே மோட்சத்தை அடைஞ்சிட்டு போக வேண்டியதானே என்ன இவ்வளோ சௌகரியமாக வாங்கிட்டு போகிறீங்க எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நான் இவ்வளோலாம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்கிறது நீங்கள் ஈஸியாக எடுத்துன்னு போகிறதா என்ன பொறாமையாக இருக்கு இந்த உபாசனம் உபதேசம் என்ன சொல்றது இந்த சமஷ்டி உபாசனி சமஷ்டி லயத்தை உபாசனும் இருக்கப்படாது நாம கர்ம கிராமரூப கர்ம பீஜத்தை உபாசன பண்ணு நாமரூப கர்மத்தை அநேக நாம ரூப கர்மத்தை நாம அநேக ரூப அநேக கர்ம ரூபமா இருக்கிற பிரம்மாண்டத்தை பிரம்மாண்ட உபாசனா இந்த உபாசனை பண்றதை காட்டிலும் அது அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு இதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு ரெண்டையும் சேர்த்து பண்ணினா இன்னொரு பிரயோஜனம்னா கதை தானே விட வேண்டாம்ங்கிறது அதோட அர்த்தம் என்னன்னா சன்னியாசத்துக்கு தயாராகுன்னு அர்த்தம் சந்நியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப தெரியும் சன்னியாசம்னா என்னன்னு புரியும் சன்னியாசம்னா என்ன இத்தனையும் பண்ணத்துக்கு அப்புறம் தான் அப்புறம் விட்டா அப்புறம் வருமா என்ன ஒட்டுமா என்ன திரும்புவோம் ஒட்டவே ஒட்ட இந்த மந்திரம் என்ன பண்றது கேவல சம்பூத்தியையும் கேவல அசம்பூத்தி அசம்பூத்தின் மாயா அசம்பூத்தியையும் சம்பூத்தி உபாசனையையும் இது ரெண்டி நிந்த பண்றது அதுதான் இந்த மந்திரத்துல சொல்லிருக்கு இது ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி தான் எதுவும் ஏ அசம்பூத்தி உபாசத்தே அந்தம் தமஹா பிரவிசந்தி அவங்க இன்னும் மேலான ஒழி ஒரு நிலை இருக்கு அதை விட்டுட்டு கீழேயே உட்கார்ந்துக்கிறாங்க உபனிஷத்துடைய நோக்கம் என்ன இவ இங்கேயே ஸ்டக்கா இடக்கூடாது இது வந்து ஏழு மலை இருக்கு திருப்பதி வெங்கடாஜர் தரிசனம் பண்ணணும்னா ஒரு மலை ஏறின உடனே வலிக்கிறது கைகால்னா உட்கார்ந்துட கூடாது அடுத்த மலையை நீ கடக்கணும் அடுத்த மலையும் கடக்கணும் ஆறு மலையை கடந்தாத்தான் ஏழாவது மலையில இருக்கிற ஏழு மலையான நீ பார்க்க முடியும் எங்கேயும் உட்கார்ந்துடாதே இந்த தர்மானு தர்ம ஜான உட்கார்ந்துடாதே தர்ம அனுஷ்டான அரூப மாயோபாசனையை பண்ணு அவ்விய மாயோபாசனையைப் பண்ணு அவ்விய மாயோபாசனையிலே உட்கார்ந்துடாதே சன்னியாசம் பண்ணு சந்யாசம் பண்ணிட்டு சும்மா இருக்காதே வேதாந்தம் படி வேதாந்தம் படிச்சு என்ன சந்தேகம் வந்தா மனனுக்கு மன கிரந்தத்தை விபரீத நிதித்தியாசனத்தை படிக்க போனா அவனுக்கு மனநிதி செகண்டரி தான் சந்தேகமே கிடையாது ஆனா நமக்கு எல்லாம் அறகுறை அதனால தான் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படி இது பண்ணால் இன்னும் ஞானம் சரியாகுமா அப்படின்னு ட்ரை பண்ணின்னு உட்கான் இருக்கு இது சிஸ்டமேட்டிக் இதுக்கு தான் கட்டடம் கட்டி சொல்கிறதுன்னு பேர் கட்டடம் கட்டி சொல்கிறதுன்னு கோயிலூர் மடத்தில் அப்படி சொல்லுவாங்க கட்டடம் கட்டினா என்ன கட்டடம் கட்டணும்னா என்ன பண்ணணும் முதல்ல முதல்ல குழி தோண்டணும் குழி தோண்டணும் பிளான் பண்ணிக்கணும் குழி தோண்டணும் அஸ்திவாரத்துக்கு குழி தோண்டணும் குழி தோண்டி முதல்ல அங்கெல்லாம் கல்லெல்லாம் போட்டு அங்கே நல்லா கான்கிரீட்லாம் போட்டு பேசை முதல்ல தயார் பண்ணணும் அப்புறம் தானே ஒன்றுன்னா கட்டின்னு போக முடியும் அது மாதிரி இதெல்லாம் கட்டடம் கட்டிது நம்ம படிக்கிற போர்ஷன்லாம் இப்படி அஸ்திவாரத்தை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஞான சாம்ராஜ் அகண்ட சாம்ராஜ் மோட்ச சாம்ராஜ் அப்போ ஆனந்தமாக இல்லாட்டி என்னாம்னா எங்கேயா பிச்சு விரத்தி வரும் தேவையில்லாதான் ஏ அசம்பூதி நுழைகிறார்கள் இன்னும் முன்னேறாம கீழே பின்தங்கிடுறான் அர்த்தம் வெறும் அசம்பூதி உபாசன பண்ற என்ன அதை விட பின்தங்கிடுறான் அர்த்தவாத பதத்தில் வாக்கியத்தில் தத்தோ பூவியை இவத்தேங்கிறதுலையும் பரம தாற்பயம் கிடையாது இது வந்து இதோட நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல தாற்பயம் ஆகவே இந்த மந்திரத்தை வந்து அப்படியே யதார்த்தவாதமாக எடுத்துக்கப்படாது அந்தந்தம பிரவிசந்தி தத்தோ பூவியை ஈவத்தேங்கிறத யதார்த்தமாக எடுத்துக்கப்படாது இது நிந்தார்த்தவாதம் எதுக்குன்னா ஸ்துத்தியர்த்தவாதம் எதை பண்றதுக்கு ஒன்னொன்ன புகழ்றதுக்கா இது சொல்லு நான் அவ்வளவுதான் அடுத்த வந்து போறேன் அந்நாஹு அசம்பத்ணம் ஏன்து அந்நேவ் அந்நாஹு அசம்பத் ரெண்டு தனித்தனியா பண்ணணும் அடுத்த மந்திரம் சொல்ல போறது இந்த மந்திரத்தில் என்ன சொல்லிருக்கு இதுக்கு அதுக்கு பித்தக் பலம் எதுக்கு சம்பூதி உபாசனைக்கு பலன் ப்ரிதக்கு பின்ன பிரயோஜனம் நடத்தும் அசம்பூதி உபாசனைக்கு பிரயோஜனம் ஆக என்னால என்ன பண்றது என்ன சொல்கிறது சம்பவத்து ஏவ ஆகு பூர்வஜாக மகாந்தா பெரியோர்கள் ஆகுகுன்னு சொன்னாலே சொல்லி இருக்கிறார்கள் பரம்பரை பரம்பரையா அர்த்தம் காலம் காலமா இருக்கு காலத்தை வென்ற ஞானம் காலத்தை கடந்து நிற்கும் ஞானம் சமூகத்து இது அதனால்தான் சனாத்தன தர்மம்னு பேர் எல்லா காலத்திலையும் காலத்தை கடந்த ஞானம் எல்லா காலத்துக்கும் பயன்படுகின்ற ஞானம் எத்தனை வாழ்க்கை முறைகள் மாறினாலும் மாறாமல் பயனை கொடுக்கும் ஞானம் அதனால்தான் சனாதன தர்மம் அப்படின்னு பேர் அன் சம்பவாத்து பலம் அந்நேவ ஆகுஹு அசம்பாத்து பலம் அந்நேவ ஆகு அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம் இதி சுஷ்ரும தீரானாம் ஏற்கனவே பார்த்ததுதான் ஏனஸ்தத் விஜச்சக்ஷிரே இதை பற்றி பெரியோர்கள் நல்ல அறிஞர்கள் பிரம்மவாதினோ வதந்தி வேதத்தில் அடிக்கடி எங்களுக்கு கேள்வி இதில் தான் கேட்பாங்க திடீர்னு பிரம்மவாதினோ வதந்தின்னு கேட்டு அப்படி இருக்கு நூறு நூற்று கணக்கில் அதில் கேட்போம் நாலாவதா அஞ்சாவதா பத்தாவதா பன்னெண்டாவதா சொல்லுங்க ஒன்று எல்லா நம்பரும் ஞாபகம் வச்சிருப்போம் இருபத்தி எட்டாவது பிரம்மவாதினோ வதந்தி அதுக்கு அடுத்து வேறு சொல்லுவோம் கரெக்டாக சொல்லுவோம் ஹவிஷா யஜ தே ஆயிரக்கணக்கில் வரும் வேதா அடிக்கடி வரும் எந்தா அப்படின்னு கேட்போம் அவரே சொல்லிடுவார் சாதாரணமாக இவன் கேட்பான்னு தெரியும் அதில் வாத்தியார் பாடசாலை இதெல்லாம் ஓரல் எக்ஸாம் எங்களுக்கெல்லாம் அப்படி கேட்குற போது என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பத்தி ஏஏஎம் வேதா அப்படின் அவ் தான் அத்தனை ஞாபகம் வச்சிருந்தா கூட ஞாபகம் இருக்கும் அந்த சிஸ்டம் இப்படி சிஸ்டம் இப்படி இருக்கு ஆகையினால என்னன்னா நாற்பத்தி நாலாவது ஏஎம் அடுத்த பதத்தை கரெக்டாக சொல்லுவோம் அது சொல்கிற போது மூச்சு வாங்கக்கூடாது கரெக்டாக சொல்லணும் மூச்சு வாங்கினா மார்க் போச்சு நாம் துவாஹா கணபதி மிதி கணா பதிம் சொல்லணும் கணபதி கணா பதிம் அவுட் கரெக்டாக சொல்லணும் இந்த சிஸ்டமில் இந்த கல்ச்சரை பார்க்கணும் நாசம் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிஸ்டம் மெம்மரி சிஸ்டம் எப்படி பண்ணணும் அப்புறம் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லிடுவோம் தூங்கிட்டு இருக்கப்போ எழுப்பி கேட்டால் கூட யோசிக்க வேண்டாம் கரெக்டாக சொல்லிடுவோம் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும் மேதா தேவி ஜுஷமான ஆகாத் மயி மேதாம் மயி மேதாம்னு கேட்டால் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் மேதாம் ததா தூ மேதாம் ததா தூ மேதாம் ததா தூ மேதாம் தேவி சரஸ்வதி இப்படி பிரார்த்தனையை பண்ணிண்டு விவேகமாக நல்ல பிரார்த்தனையும் பண்ணிண்டு உழைக்கவும் செஞ்சால் பயன் கிடைக்காம எங்கே வந்தே தீரணும் வரலன்னா மிரட்டலாம் பகவான் மிரட்ட வேண்டிய அவசியமாக வச்சுக்க மாட்டார் அவர் அவர் கொடுத்தாகணும் வந்துடும் என்ன நம்ம ஊராக லஞ்சம் கொடுத்தா தான் எல்லாம் வருங்கிறதுக்கு அடுத்த மந்திரம் படிக்கும் நான் அவ்வளோதான் போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுடும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் விநாசேன மருத்துவ அசம்பூத்திய மிரதம்னு சம்பூத்திச் சினாச நீங்க இந்த முதல் மூணு மந்திரம் இந்த மூணு மந்திரம் அதாவது 11, 12, 13, 14 பதிமூணு பதினாலு இந்த மூணு மூணு அந்த மூணு இந்த மூணு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அங்கே வித்யா அவித்யா இங்கே சம்பூத்தி அசம்பூத்தி அதான் சொல்லியிருக்கு அப்போ எப்படி டெவலப் பண்ணுறது பாருங்கள் முதல்ல அதாவது கேவல கர்ம நிந்தா கேவல உபாசன நிந்தா அப்புறம் என்னது கேவல கர்ம ஃபலம் கேவல உபாசன பலம் அப்புறம் மூணாவது என்ன உபாசனா சகித்த கர்ம பல அவ்வளோதான் இன்டராக்சன் பிரயோஜனம் அப்புறம் சமுச்சயம் அவ்வளோதான் டெவலப்மெண்ட் அப்படிதான் இருக்கு ஆரம்பம் என்ன பண்றது கேவல கர்ம நிந்தா கேவல உபாசனா நிந்தா எது நம்பர் நைன் நம்பர் டென் என்ன கேவல கர்ம பலம் கேவல、பத்து பதினொன்னு மந்திரம் என்ன பண்ணி உபாசனா சகித கர்ம பலம் உபாசனா சகிதங்கிற வார்த்தையை விட சமுச்சயம் புரிய சொல்லிவிட்டேன் உபாசனா கர்ம சமுச்சய பல முடிஞ்சது இங்க என்ன பண்ணப்பட்டது சம்பூதி சம்பூத்தி உபாசனா நிந்தா கேவல அசம்பூதி உபாசனா நிந்தா இது எத்தனாவது மந்திரம் பன்னெண்டாவது மந்திரம் அப்புறம் சம்பூதி உபாசனா சம்பூதி உபாசனா பலம் கேவல அசம்பூத்தி உபாசனா பலம் இது பதிமூணாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டது இப்போ பதினாலாவது மந்திரம் என்ன பண்ணுறதுன்னா சம்பூத்தி அசம்பூதி உபாசனா சமுச்சய பலம் சமுச்சய பலம் இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுங்க அது பண்ணக்கூடாதுங்கிறதுல தாத்பரியம் இல்லை என்ன பண்ணலாம் பண்ணினா ஃபுல் பெனிஃபிட் கிடையாது ஃபுல் பெனிஃபிட் வேணும்னா இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் ஆக இந்த வந்து அறகுர பிரயோஜனத்தை பண்ணிட அடையாத முழு பயண அடை அறகுர பிரயோஜனத்தை அடையாத முழு பயனை அடை ஆஹ் முதல்ல பிசிக்கல் தமோ குணம் போகணும் அதுக்கு கர்மா அப்புறம் மென்டல் தமோ குணம் போகணும் அதுக்கு உபாசனை ஆஹ் சரீரத்தில் இருக்கிற தமோகுண நிவிற்த்திக்கு கர்மா ரிச்சுவல் லௌகிக கர்மா இல்லை பேங்க்கு போறது விவசாயம் பண்றதெல்லாம் சொல்லலை வைதிக கர்மம் இப்போ முழுசா பலன் அடையணுங்கிறது சாஸ்திரத்தோட அர்த்தம் அது மாத்திரம் உண்மையிலேயே முழுமையான பயன் எது ஈஷா வாசியமிதம் சர்வம் தேன தியன புஞ்சிதா அதுதான் ரியல் பலன் உண்மையான பலன் என்ன தியக்தேன புஞ்சிதா அதான் ஃபலன் அதுக்கு காரணம் என்ன சர்வாத்ம ஜானம் தத்தோன விஜுகுசத்தை கஷ்கோமோக மந்திரமெல்லாம் ஓடிக்கின்றே இருக்கணும் கஷ்கோக அதுதான் ரியல் பிரயோஜனம் அந்த பிரயோஜனத்தை கூட்டின்னு போகிறதுக்காக இவன் எங்கேயாவது குருவன் நேவேக கருமாணியை மாற்றம் பிடிச்சு உட்காந்துட்டான் தான் என்ன பண்ணுறது இவன் வரவேண்டாமோ மா கிருத கசிய சித்தனம் சொல்லி இங்கே வர வேண்டாமோ தேன்தெக்தேன புஞ்சீதாக வர வேண்டாமா அதுக்கு ஈஷாவாசி மிதம் சர்வம் தெரிஞ்சுக்க வேண்டாமா வரணும் இல்லையா அதுக்கு தான் இப்படி எல்லாம் கிரமமாக கொண்டு வருது இதை பார்க்குறப்போ தான் தெரியும் நம்ம வேத தாயினுடைய பெருமை வெற்றி எட்டு திக்கும் கொட்ட கொட்டு வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டும் முரசே சும்மாவா சொன்னார் பாரதியார் வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டும் புதுமை செய் பாரதியார் வேதம் புதுமை செய்ய நிறைய இருக்கு பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொல்வது வேதத்திலே அப்படின்னு சொல்லுவார் வேதத்திலே ஞானத்திலே அன்னதானத்திலே உயர்ந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே வந்தே மாதர் இப்போ இங்க மந்திரம் எப்படி சொல்றது பாருங்க என்ன சொல்றது ரெண்டையும் சேர்த்து பண்ணணுங்கள் சேத்து இப்போ உங்களுக்கே புரிஞ்சு போயிடும் நான் என்ன சொல்ல போறேங்கிறது நீங்களே அனுமானம் பண்ணிவிடலாம் இந்த சாஸ்திரத்தை தொடர்ந்து கேட்டுண்டே இருக்கிற இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேங்கிறது அனுமானம் பண்ண முடியும் ஊகம் பண்ண முடியும் சம்பூதிஞ்ச விநாசோ சஹா இந்த உபயம் உபயம்னா என்ன அர்த்தம் ரெண்டையும் சேத் பண்ணணும் ஆஹ் இந்த உபாசனைய பண்ணிவிட்டு இந்த உபாசனைக்கு போயிடணும்னு அர்த்தம் அந்த உபாசனையும் பண்ணணும்னு அர்த்தம் சேத்து பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் இதை பண்ணி முடிச்சு அதை பண்ணுறதுன்னு அர்த்தம் அதான் இங்கே சமுச்சயம் கிரமசமுச்சயம் தான் சமசமுச்சயம் சொல்லலாம் ஆனால் சங்கராச்சாரியரை இங்கே கிரமசமுச்சயம் சொல்கிறார் அதுக்குள்ள சந்யாசம் பண்ணாமலேயே கிரமசமுச்சயம் அப்புறம் இன்னொரு கிரமசமுச்சயம் இருக்கு வேதாந்த விசாரம் அது கர் அந்த இடத்துல வந்து இது தேவையில்லேம் பாரு அங்கதான் தான் தேவை கிரமசமுச்சயம் அங்கே தேவையில்லை அப்படியும் சொல்லலாம் சம சமுச்சயம் சொல்லலாம் கிரமசமுச்சயம் சொல்லலாம் அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற முறையை பொறுத்து அதை நான் தனியாக பேசணும் அது அது கர்மாவெல்லாம் நிறைய விளக்கி சொன்னா தான் புரியும் கர்மாவெல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கணும் அப்போ விளக்கி சொன்னா தான் நிறைய இதெல்லாம் புரியும் இந்த சம சமுச்சயம் கிரமசமுச்சயம் அந்தந்த சொல்லணும் அந்தந்த ரிச்சுவலை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கிரம சமுச்சயம்ங்கிறது சாதாரணமாக கிரமம்னா இதை பண்ணினப்புறம் அது பண்ணும் ஜபம் பண்ணினப்புறம் அபிஷேகம் சரி அப்படிலாம் என்ன உபாசன காரணமும் லயம் ஆகிடுறது காரணமும் லயம் ஆயிடுறது ரொம்ப டெக்னிக்கலாக போடணும்னு சொன்னால் ஒன்று போடலாம் மாயா பிரதிபிம்ப சைதன்ய உபாசனா மாயோபாசனா மாயா பிரதிபிம்ப சைதன்யோ பாசனா மாயோபாசனா இப்படி போடலாம் இடம் கொடுக்கறது இப்போ ரெண்டையும் சேர்த்து பண்ணினா என்ன கிடைக்கும்னு நீங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் விஷ் சித்த விஷாலதா சித்த விசாலதா பிரயோஜனம் அங்கே சித்த சொன்னேன் இதனுடைய பிரயோஜனம் என்ன இந்த இடத்துல மிருத்யுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சு வைப்போம் மிருத்யூன்னா குறுகிய மனப்பான்மை குறுகிய மனப்பான்மை எனது நேரோ நேரோ மைண்ட் என் ஜாதி என் குடும்பம் என் வீடு என் நான் இண்டிவிஜுவாலிட்டி இந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் இங்கே மிருத்யு மிருத்யு சங்கராச்சாரியார் வேற ஒரு அர்த்தம் சொல்கிறார் தான் நான் அப்புறம் சொல்கிறேன் இதுதான் நான் சொல்ல விரும்புற அர்த்தம் அதாவது ஏக்கரூப உபாசனையினால என்னாச்சு ஏன் கிருஷ்ணனை நான் விடவே மாட்டேன் ராமனே வந்தாலும் அவனை கிருஷ்ணனா தான் த பார்ப்பேன் இந்த ப்ராப்ளம் இருக்கே இருக்கா இல்லையா என் கிருஷ்ணந்தான் எனக்கு எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிட்டோம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது வேறு சொல்லிவிடுறாங்க நீங்கள் எந்த வடிவத்தை பார்த்தாலும் அதில் உங்கள் தெய்வத்தையே பாருங்கள் இருக்கிற ப்ராப்ளம் போகாது அப்படி சொல்லிவிடுறோம் நாம் நீங்கள் எந்த இடத்துல எந்த கோயிலுக்கு எந்த இடத்துல போனாலும் சிவனை பார்த்தாலும் உங்கள் தெய்வத்தையே பாருங்கள் அது ரொம்ப மைண்டில் கற்பனை பண்ணணுது நான் பார்க்கறது யாரே வெங்கடாஜிரபதியை நான் நினைக்கிறார்கள் முருகன் திருச்செந்தூர் முருகன் வெங்கடாச்சலையை பார்த்துக்கிண்டே நான் திருச்செந்தூர் முருகனை நினைக்க நினைக்கணும் குழப்பந்தானே வெங்காயம பார்க்குறோம் வெங்காயம் பார்த்துட்டா போகிறது இன்னும் வம்பு இல்லை அப்புறம் எனக்கு வந்து அந்த இஷ்ட பக்தி போயிட்டா என்ன பண்ணுறது எப்படி எல்லாம் சம்சாரம் இருக்குது பாருங்க இது ஆன்மீக வாழ்க்கையின் சம்சாரங்கள் சொல்ல தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறவ என் தட்சிணாமூர்த்தி பார்க்க மாட்டேன் என் பழனி மொட்டையாண்டி தான் பார்ப்பேன் வேண்டாம் என்ன பண்ண முடிய நல்ல சர்வாலங்கார பூஷிதனா எனக்கு இந்த ராஜவேஷ முருகன் எனக்கு பிடிக்காது என் மொட்டையாண்டி தான் பார்ப்பேன் அவர் ராஜவேஷத்திலே இருந்தா கூட நான் மொட்டையாண்டியை தான் பார்ப்பேன் கூடாது நான் எப்படி சொல்ல முடியும் பாருங்க தப்பு நான் சொல்லலை ஆனால் இது ஒரு வகையான தோஷம் இந்த இடத்துல இந்த சாஸ்திரப்படி பார்க்கும்போது இன்னும் மேலே போகணும் இன்னும் மேலே போகும் இன்னும் மேலே போகணும் அப்புறம் என்னென்னா மேலேயாவது கீழேயாவது மேலையும் கீழே கற்பனைங்கிறது புரிகிற வரைக்கும் மேலே போயிண்டு சரி சம்பூதி ஓ டைமேஜா ஓ பூர்ணமுத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே